அப்துல்லாஹிபின் அமல்களில் நீ உணவளிப்பதும் நீ அறிந்த அறியாத அனைவருக்கும் சலாம் கூறுவதுமாகும் என்று நபி அலிகுலம் அவர்கள் பதில் கூறினார்கள் ஒன்று இரண்டு முஸ்லிம் லிங் மூன்று ஒன்பது